railway dekhta no, ah. yo catch yo you want to know of us all therefore the next station will be local of which tell now alloy yo want blocking but there la la la la par ticket kuda hai map pore iska pehle introduce ko ev money ho oh. tak train mein lag rahe re kuda ev yeah. money ho oh. ஒருத்தர்நாடக என்ன இந்தியா இருக்கும் போது மாதிரி கத்ரி அரேப்பையா மங்கள் மங்கள் அம்மா ஊர் மேல போற உரமரை பரம உரமரை பரம தான இளவே அந்த பையே ஒரு அஷ்ட கோணே இ டைவ் எங்க அட்ட வீட்டு பைய இல்ல ரெண்டு ஏルメ இந்த கே அங்கே ஊரு ஏ நிர்மே இல்லப்பாடா சுவர் கட்டி கோ எண்டா ஊரடா அடி கumba கோணே என்னப்பா பாலை கumba கோரத்துக்கு என்ன சத்தம் கூடாது அம்மா ஊட்டி இருக்குதோ நம்ம பாபா ஊட்டி வண்டி இருக்குதோ ஒரு குடிக்கூர் போயிருவேன் ஜாதி मदराज पढ़े कुंबाकोणम पढ़े तिरल पढ़े अरे चिदम्बरम पढ़े चम्बर उसका बात करने का वास्ते नहीं आता नहीं, नहीं चिदम्बरम जाता है